தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் கருத்திற்குள் வாழும் போது அண்டவருக்காகவே ஜீவிக்கும் போது தேவனுடைய தேவனுக்குரிய கனத்தையும் தேவனுடைய மனிதர்களுக்கு தேவன் கொடுக்கிறார் அதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாவது எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவாளு மண்டாட்டி ஜபம் பண்ணினார் ஐவான் பதினேழாம் அதிகாரத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்ன ஜெவமடினார் என்றால் ஜவம் போது இப்படி ஒரு வார்த்தை நீர் எனக்கு அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் நீர் எனக்கு என்னென்ன மகிமை தந்திருக்கின்றீரோ அவர்களை கொடுக்கிறேன் என்று சொன்னார் யோன் இருபதாம் அதிகாரத்தில் பார்த்து சொல்லும் போது திராவிடத்தில் பண்ணிவிட்டு அந்த அதிகாரத்தை அந்த உரிமையை அந்த அனுமதியை பெற்றுவிட்டு அவர் சீசனிடத்தில் சொன்னார் அதாவது நீங்கள் என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அதாவது என்ன சொல்கிறார் என்றால் அதாவது அனுப்பினாரோ சிலவற்றை வைத்துக் கொண்டு உங்களுக்கு மீதி தந்து அனுப்புகிறேன் என்ற இதா என்னை எதற்காக அனுப்பினாரோ அவ்வளவு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக இன்று சாதாரண மனிதர்கள் தேவ கட்டளைப்படாதவர்கள் தேவனோடு தொடர்பு இல்லாதவர்கள் தேவன் இல்லாதவர்கள் தேவ சுத்தம் அறியாதவர்கள் இன்று தேவனுடைய மனிதர்களையோ மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு தேவனுக்கு மகிமை உண்டாதார்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று அன்று இருந்தார்கள் இருக்க வேண்டும் அன்று கிராமத்திற்கு மகிமை அவர்களுக்கு இப்படி கத்தர் சொல்லுகின்றனர் எனக்குரியவைகளா உங்களுக்குரியவைகள் என்று ஆண்ட சொல்லுகிறார்கள் அதாவது நீ எனக்கு தந்திரல்லவா எவ்வளவு அந்த மைவர்களுக்கு அப்போ கொடுக்கிறேன் என்று பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டு அவர்களை அருளினார் இன்று திருக்க வைக்கிறபடி தேவனுடைய சமூகத்தில் உத்தவமாய் தேவனுடைய திருப்பணியை செய்கின்றவர்கள் அல்ல ஆண்டவருடைய சுத்தம் செய்கின்றவர்களுக்கு அனுமதியும் இந்த கிருமையும் வழங்கப்படும் அந்தவரை நான் சோதனைக்கிறேன் தேவலிக்குமார் முந்தான வேதத்தை வாசிக்கும் போது என்னோட ஒரு வேத வாக்கிய பேசிட்டு அதை நான் மக்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அப்போ சொன்ன புத்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் யாராவது பேரவுனும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு படிப்பறிவில்லாத பேதுமையான மனிதர்கள் என்றுதான் ஆச்சரியப்பட்டார்கள் அதாவது ஒரு ஒரு பட்டதாரி ஒரு அறிவுடையவன் ஒரு விஞ்ஞானி ஒரு தகுதிக்குரியவன் இப்படி பேசினால் ஆச்சரியப்படுகிற இல்லை அவன் தகுதிக்குரியவன் பேசுகிறான் என்று இவர்கள் படிப்பறிவில்லாதவர்களும் உள்ளவர்களும் என்று கண்டும வந்தது ஒன்றுமில்லா பேதமையுள்ள மக்கள் மீன்பிடி தொழில் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் ஸ்கூலுக்கே போகாதவர்கள் அறுபடியும் இவர்கள தைரியமாக எப்படி தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் அதாவது அப்படி ஆச்சரியமாக அவரை எண்ணுகிறார்கள் கடிப்பறிவில்லாதவர்களும் இப்படிப்பட்டவர்கள் எப்படி இதை பேசுகிறார்கள் என்று அவர்கள் ஆலோசிக்கும் போது என்ன விளைஞர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று தெரிந்து கொண்டார் மகிமை உண்டாவதாக அருமையானவர்களே உலகத்தில் படிக்கிற எந்த பட்டப்படிப்பிலையும் பற்றி இயேசு மகத்துவரை பற்றி இருவரும் காரியங்களை பற்றி ஏவருடைய புதைப்பொருள்களும் அறிமுகர்களை பற்றி எந்த கல்லூரியையும் படித்து அறிய முடியாது அதை அறிவிக்காது இருக்கிறவர்களுக்கு தேவன் அந்த அறிவை கொடுக்கின்றார் அந்த அறிவை கொடுக்கிறத பார்த்த தைரியத்தையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார் அதைத்தான் பார்த்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார் பட்டதாரிகள் வேத பண்டிதர்களும் வேத சாஸ்திரிகளும் இவர்களை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் தேவதமையர்கள் படிப்பறிட்டாள்கள் எப்படி இப்படி பேசுகிறார்கள் ஓ இவர்கள் கற்றரோடு இருந்தவர்கள் அனுப்படியினால் தேவனுடைய மகத்துவங்களை இவர்கள் தைரியமாக பேசுகிறார்கள் அருமையான நம்மோடும் தேவன் இருக்கின்றார் தேவன் நம்மோடும் கூட இருக்கிறார் இந்த நிலையை உலகம் காணக்கூடிய வேலை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்காக நான் தேவனை துணிக்கிறேன் தேவனே இந்த உலகம் காணப்போகின்றது அதை தேவன் நம்மைப்போ நுழை கொண்டு தேவன் அறிவிக்கப் போகின்றார் என்பதை நாம் அறிகிறோம் சங்கீதக்காரன் தாவதிரேஜா சொல்லும் போது பதினாறாவது அவர் என்ன சொல்கிறார் பாருகேன் சங்கீதம் பதினாறுல அவர் சொல்கின்ற தேவனுக்கு பலிமை உண்டாவதாக கர்த்தரை எப்பொழுது வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன் அனைபடி நான் நான் எந்த சூழலையும் அசைக்கப்படுகிறது தேவனை என்னுடைய வலது பக்கத்தில் என்னோடு கூட வைத்திருக்கிறபடி நாள் நம்மோடு கூட இருக்கிறது ஒரு பக்கம் நான் தேவனோடு இருக்கிறது இன்னொரு மறுபக்கம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரோடு ஆண்டவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவது இல்லை எந்த சூழலும் அசைக்கப்படுவதில்லை அதுதான் பக்தர்கள் சுத்தவான்கள் சொன்னார்கள் தேவனுக்கு கேள்வி பார்க்கிற மனிதனுக்கு கேள்வி சொல்லிக் கொடுக்கிறது நியாயமா இருக்குமா ார்கள்ருக்குயமுறுத்து வந்த போது அவர்கள் பயப்படவில்லை அசையமில்லை என்று நாம் காடுகிற வாசுத்த மல்லவா சிங்க கதைகள் அக்கிரிச்சோடைகளை காண்பித்து அவர்களை மிரட்டின போதும் அவர்கள் அசையவில்லை காரணம் என்ன என்றால் அவர்களோடு தேவன் இருக்கிறார் அதற்காக நான் தேவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அந்த நல்ல அனுபவத்தை இன்று கட்ட நமக்கு தந்து கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நாம் வாழ்த்தல் செலுத்தமாக நாமும் தேசத்திற்கு எதிர்களை அறிவிக்கப் போகிறோம் காலங்கள் நெங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் இப்பொழுது ஆறாவது இருக்கும்போது என்னோடு பேசினார் என்ன பேசினார் என்றால் இஸ்ரேல் ஜனங்களே பகலிலே மேக சம்பவத்தினாலும் இரவிலே அச்சு சம்பவத்தினாலும் நான் வழிநடத்தினேன் அது நான் இனி இயற்கையுடைய காலங்கள் மாறுதலையும் ஏற்கனவே கற்று சொல்லியிருக்கிறார் அதாவது மனிதனை நியமித்தபடி மழையோ காற்றோ மற்றபடி உள்ள சீரோ இருக்காது கடைசி காலத்தில் இருபதாம் இருக்கும் அது மாதிரி அக்கினி மழை சொல்லியிருக்கிறார் இரவிலும் மனிதர்கள் தூங்க முடியாத சூரிய ஒப்பத்தை விட பன்முடங்கி ஜூடு தேசத்தில் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் இப்பொழுது என்னுடைய பேசிய காரியம் தான் போகின்றது அது அப்படி நான் அந்த நாட்களில் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பாதுகாப்பை கட்டளையிடுவேன் அந்த இஸ்ரோ ஜனங்களுக்கு நான் பாதுகாப்பை கட்டளையிட்டேன் வெயிலுக்கு கொலையாக மேகத்தை அனுப்பினேன் இரவிலே அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அவர்களுக்கு வேறு ஒரு வெளிச்சமில்லை நான் அதற்கு அக்கிடி சம்பவத்தை அனுப்பினேன் அப்படி கடைசி காலத்திலும் செய்வேன் என்று இந்த ஆறாள் ஏற்படு பேசினார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி அதாவது தேவருடைய செயல்களை நமது மேல் தேவர் வைத்திருக்கிற இந்த அன்பை நினைக்கும் போது அதாவது உள்ளம் அதிகமாய் தேவரிடத்தில் உருகி இளைஞர்கள் இவ்வளவு பெரிய ஒரு இதற்கு நாம் எப்படி பங்குடராக மாறினோம் என்று சிந்திக்க வைக்கிறது தேவனுக்கு மகிமை தேவனுக்கு மகிமை தேவனுடன் நாம் மகிழப்படுவதாக நான் அருமையான இந்த காலங்களை இந்த சமயங்களை நாம் அருமையாய் பயன்படுத்திக் கொள்வோம் இன்னொரு நாளிலே நாம் அலறி கண்ணீர் விட்டு இயங்கினாலும் அதை அடைய முடியாமல் போய்விடும் பருவ காலத்தில் அவர்கள் விவசாயம் அதாவது அறுவடை காலத்தில் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை அதே ஒவ்வொரு காரியங்களையும் அவரவர்களுடைய வயதில் காலத்தில் அவர்களை பெற்றுக் கொள்ளாவிட்டால் அவர்கள் பின்னாதே அவர்களை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் தேவனுக்கு மைமை உண்டாவதாக மறுபடியினால இந்த நாடிலும் கத்தர் என்னோடு இந்த வேலை வாக்கியத்தை கொண்டு பேசுகிறது